இப்பொழுது இறைவன் தருத்தாட்கொண்ட வீட்டுக்கொள்கிறேன் தடுத்தாட்கொண்டவை என்று இன்றைய தலைப்பு இறைவன் தருத்தார்கொள்ளாவிட்டால் எந்த ஆன்மாக்களும் கரையேற முடியாது தருத்தாட்கொள்ளல் என்பது சுந்தரமூர் சுவாமிய மட்டும் இருந்தாலும் கூட எல்லா ஆன்மாக்களுக்கும் அது பொருள் தருத்தாட்கொள்வை இப்பொழுது நாபக்கரசர் சென்றிருந்தார் பல ஆண்டுகள் சமயத்தில் இருந்தார் சிவகழையாருடைய விண்ணப்பம் மிகச் சிறப்பான விண்ணப்பம் ார்கள்ருகிறேன் என்று சொல்லி சமக்கைக்கும் ஒரு அருளாசி வழங்கி அதோடு கூட அவரையும் தடுத்தா கொண்டார் ஞான சம்பந்த பெருமான் ஒன்று தடுத்தார்கொள்ளு சொல்லுவான் அவருடைய வாக்களை ஒரு வாக்கு இருக்குது ஒரு இடத்துல கேட்கிறார் பெருமானி என்னையே இந்த மாதிரி மீண்டும் ஒரு தோட்டம் எல்லாம் கொடுத்தாய் என்று கேட்கிற ஒரே வருடம் எல்லாரும் தெரியதான் மறக்குமாரில் என்னை மையல் செய்து மண்ணின் மேல் பிறகு மாறு தாட்டினாய் வளர்ந்துற ஒண்ணு மறக்கவே இல்லையா சுவாமி அப்படி இருக்கும் ஏன் இந்த மீன் அந்த மண்ணில் பிறக்க முடியாது முடியாது செய்தாய் மறக்குமாரில என்னை மையல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு தாட்டினாய் திங்கி என்று வளர்ந்துற அப்போ மரக்குமாரில அவரை இந்த பெருவிங்கிற ஒரு மையம் செய்து காட்டி இருந்து கல்யாணம் வரைக்கும் வந்து பதினாறு ஆண்டு வரை இருந்து ஆனா கல்யாணம் நிறைவேறாமல் ஓகே நிறைவேறினா ஒரு விதத்தில் நிறைவேற்று ஒரு விதத்தில் நிறைவேறினு சொல்லலாம் ஒரு விதத்துல ஒலியல் படி நிறைவேற்று ஆனா மற்றபடி தொடர்ந்து இந்த வாழ்வில் இல்லை அவரை தடுத்தார்க்குள்ள திருமணத்திலேயே தடுத்தார்கிட்ட கல்லூர் பெருமனும் வேண்டாம் போதும் என்னத்துக்கு எனக்கு இன்னும் மீண்டும் ார் வந்த குதிரை வாங்கத்தான் மனதில் வந்து நினைவு இருந்தே தவிர நல்லா அன்பு இருந்தது சுக்கன அன்பிருந்து பெருமாளுக்கு அன்பு செய்ய வேண்டும் எண்ணம் இருந்தது எல்லாம் இருந்தது சரி ஆனால் நிதியம் எடுத்த போது எடுத்துட்டு வந்ததெல்லாம் குதிரை வாங்கத்தான் புரிந்து மரத்தல்ல வந்த உடனே என்ன ஆய்வு ஆன்மா அமைப்பெருமான்னு எல்லோருக்கும் இல்லையா நம்ம எப்படி நம்முடைய போக்கில் போனா என்னைக்குதான் ஆகிறது ஒரு வாரத்திலேயே ஆவார் ஆன்மா தன்னுடைய முனைப்பிலே தன்னுடைய அந்த மலை அமைப்பிலே தன்னுடைய போக்கில் சென்றுமானால் எங்கிலேயும் உருப்பிட முடியாது அவன் தான் அந்த ஆன்மாவை எவ்வப்பொழுது என்ன மாதிரி எந்த முறியும் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றான் ஆட்கொள்கிறான் இருந்தாலும் சுந்தரமூல் சுவாமிகளுக்கு தனியாக தடுத்து ஆட்கொண்டதை பற்றி நாம் பிரிவாக சொல்லிட்டு நினைக்கிறோம் இந்த பகுதியில் இதற்கு முன்னே நாம் நினைத்த பகுதி நான்கு ஆகிய முதல் பகுதி பாயிரமாக இந்த நூலுக்கு அமைந்த ஒரு பகுதி அது தெய்வ வணக்கம் தாம் என்ன சொல்ல போகிறார் என்ற தெய்வ வணக்கமும் செய்யப்படும் பொருளும் எய்த உடைப்பது சத்திறப்பாகும் இலக்கணம் தெய்வ வணக்கம் தான் என்ன சொல்ல போயிருந்த அமைத்திருக்கிறேன் அது ஒன்று முதல் பகுதியாக பார்க்கணும் இனி அடுத்து ரொம்ப அருமையான பகுதி திருமலை சிறப்பு என்று சொல்லி நம்ம எல்லாம் கைலாயத்திற்கு அழைத்து சென்றார்கள் காரணம் திரு கைலாய அந்த வரலாற்றை சொன்னால்தான் இப்பொழுது நாம் இங்கே ஏன் இப்பொழுது தடுத்தால் கொள்ளப்படுகிறார் யார் யாரை தடுத்தால் கொள்ள போகிறார் ஏன் தடுத்தாட கொள்கிறார் என்பது போன்ற இந்த வினாக்களுக்கு எல்லாம் விடை திருமலைச் சிறுகத்தில் நமக்கு அந்த கருவாக அமைத்து தந்திருக்கிறார் அதன் பிறகு திருக்கூட்டச் சிறப்பு திருநாட்டு சிறப்பு திருநகரை சிறப்பு வழக்கம்போல் மற்ற ஏனையவருடைய அந்த மரபுப்படியும் அமைத்துக் கொண்டு இனி இவருக்கு எந்த அமைத்துக் கொடுக்கிறார் திருமலை சிறப்பு இவருக்கு என்று தனித்த ஆற்றம் யாரும் திருமலை சிறப்புன்னு பொறுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அதனால் தான் காப்பிய தலைவர் சுந்தரர் என்று சொல்கிறோம் காப்பியத்தை சுந்தரர் என்று சொல்கிறோம் திருமலை சிறப்பு சொல்வதற்கு காரணம் என்ன திருமலை சிறப்பையும் வெள்ளையான சருக்கத்தை அமைத்துக் கொள்வானே இது பெரிய தில்லைவான அடியாருக்கும் அடி என்பதுதான் தொடங்குகிறது கடைசியில் முடிக்கின்ற பொழுது மன்னியத்தீர் மரண முடித்து விடுகிறார் ஆனால் திருமலை சிறப்போ வெள்ளையானிச்சருக்கமோ ஏன் செய்யப்பட்டது காப்பிய தலைவர் தான் கருவாக திருமலை சிறப்பு அணித்துக் கொண்டு சிறப்பு அது வேற எங்கேயும் இல்லை இங்கதான் சொல்ல வேண்டும் என செய்களாக சொல்லியிருக்கிறார்கள் நாட்டு சிறப்பு நகரச் சிறப்பு ஏன் சொன்னது போல அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை அதனால இவங்க எல்லாம் சொல்றாங்க நாட்டு சிறப்பு நகர சிறப்பு ஏன் வந்து திருவண்ணில் உள்ள சொல்லுன்னு சொல்றாங்க அவர் தோண்டிப்ப நம்போலவர்களுக்கு எல்லாம் உலகி இல்லை எங்க தோன்றணுமோ அங்கதான் நமக்கு வியாபகம் அதுக்கு மேல வியாபாரம் கிடையாது ஆனால் அவருக்கு வியாபகம் எல்லாம் இல்ல திருவாரூர் தான் ஏன் தம்பிரான் தன்னை தோழமையாக தந்ததே அங்கதான் திருத்தொண்ட தொகை அருளியதே அங்கதான் முதல் பெண்ணை மணக்க செய்து இரண்டாவது பெண்ணை மணந்து ஊழல் ஏற்பட செய்து மீண்டும் அவர்களுக்கு எல்லாம் அமைதி தந்ததும் அங்குதான் சேர்மான் பெருமானார் ஏகம் கரிகான போனவர்களை வந்து மீண்டும் இவரோட தொடர்பு கொள்ள செய்தது அங்குதான் எல்லாம் அங்குதான் நகர சிறப்பு நகரத்தில் இருக்கிற மதிலையும் நம்முடைய சேக்கலார் அனபாய சோழனை பாட வேண்டும் தனித்தன்மை தனித்திறப்பு அது போல எங்கியோரெல்லாம் அந்த காப்பிய தலைவன் எங்க தோன்றினானோ அதற்கு நகரம் சொன்னார்கள் நம்முடைய தனித்தன்மை இருக்க கூடாத இருக்கூடாத அதனால் அற்புதமாக அமைத்து என் அமைப்பை செய்திருக்கிறார்கள் என்று நாம் அமைச்சிருக்கிறோம் கங்கையும் பாம்பும் ஆண்டவர் தமக்கு நாடு அங்கனர் ஓலை காட்டி ஆண்டவர் என்று சொன்னார் இந்த பாட்டு ஏதாவது தொடங்கிவிட்டார் அங்கனர் இந்த அங்கனன் அங்கனன் சொல்லு நிரம்ப திருமணிகள் வருகிறது அங்கனன் அந்த அறிமூவிடும் அங்கருனை பாடுதுங்களை உடையவன் என்று என்ன அழகிய கண்களை உடைய எல்லாருக்கும் இரண்டு அவனுக்கு மூணும் அவ்வளவுதானே அல்ல நேரலை திருக்குறளுக்கு திருக்குறளுக்கு போன என்ன கண்கள் கண்கள் என்று சொன்னாலே அதற்கு என்ன அணிகலம் செய்யமானார் கண்ணிற் கணிகளம் கண்ணோட்டம் என்று சொன்னார் என்று சொன்ன அந்த பார்க்கிற பார்வைக்கு மட்டும் இருந்து பிரயோஜனம் பார்க்கப்படுகின்றதாய் எவ்வுயிரும் கண்ணுயிர் போல் எண்ணி இறங்குவதற்கு ஏதுவாய் இருக்கின்ற பார்வை இருக்க வேண்டும் அப்பொழுது கண்ணீர் கணிகளம் என்று சொன்னார் கண்ணீர் கணிகளம் கண்ணோட்டம் திருவள்ளுவர் அல்லவா எங்க சுவாமி எல்லாருக்கும் இருக்கேன் புண்ணு என்று உணரப்படும் கழிபெரும் காரிகை உண்மையால் உண்டிய உலகு இந்த மனிதன்ல கண்ணோட்டம் என்ற ஒன்று இந்த உலகத்தில் இருப்பதனால்தான் அந்த உலகமே நடைபெறுது ஒண்ணுமே செய்ய முடியாது ஆமா கண்ணோட்டம் என்ற ஒன்று இருப்பதனால்தான் இந்த உலகம் பாடுகிறது இளமேல நாம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அம்மாவுடைய கண்ணோட்டம் இல்லைன்னா நாம வளர முடியுமா வளர முடியுமா பால் தாயினும் தாளப்பறிந்து ஏனையில போட்டு ஆடிட்டு மணி நேரம் தூங்கிட்டு சொன்னா ரெண்டு மணி நேரம் அதான் பிள்ளைய போட்டு ரெண்டு மணி நேரம் ஆக தொண்டையை கட்டு தொண்டை வந்து காய்கறியமே எழுப்பு எழுப்பு என்று எழுப்பில் கொடுத்தார்கள் கண்ணோட்டம் என்னும் கடிதரும் காரி அப்புறம் அப்பா தந்தை மகிண்டா அது முன்னாள் ஏறாத இடம் எல்லாம் ஏறி இறங்கி பார்க்காதவங்களை எல்லாம் பார்த்து மணக்க வைக்காதவனுக்கு எல்லாம் வைத்து அட்மிஷன் பெற்றுங்களா அப்புறம் படிக்கிறதுக்கு போறது வித்தியாசம் வச்சு அதன் படி வைத்தாலும் சரி அப்புறம் தெரியவில்லைன்னா கடைசியில சேர்க்கிறது சமயங்களே சிறு சில முறைகளிலே கண்ணோட்டம் செய்து அப்புறம் பணிக்காக அப்பறம் நிரந்தரத்துக்காக அப்புறம் சொந்த ஒரு வர்றதுக்காக அடால் கடிவெரும் காரிகை உலக என்பதை காட்டிக்கிறோம் என்ற ஒரு பெரிய அதை கூட காரிகையினர் கண்ணோட்டத்தை காரிகைனர் தாய்க்குளமா உருவப்படுத்தின ஏன் கண்ணோட்டத்திற்கு தாய்க்குளம் தான் மிகை திறந்தது ரெண்டாவதுதான் நமக்கு மார்க்கு மதிப்பெண் முதல் மதிப்பெண் அவங்களுக்கு தான் அதனால் கண்ணோட்டம் என்னும் கழிவெரும் காரிகை உண்மையால் உண்டிய உலகம் கட்டு கட்டு என்று சொல்லுவாரு தண்ணி நே பாட்டம் என்னும் கடிபெறும் காரிய உண்மையால் உண்டிய உலக திருவள்ளுவர் அல்லவா திருவள்ளுவர் இப்படி உயிராகிய நமக்கே இந்த கண்ணோட்டம் என்னும் கழிவெரும் காரிய ஓரளவு இருக்குமானால் இவர்கள் எல்லாம் காத்தும் படித்தும் கரண்டும் விளையாடுகின்ற பெருமானுக்கு எப்படி இருக்கணும் கண்ணோட்டமே அதான் கருணையே வடிவமானவன் கருணை அவ்வப்பொழுது வந்து நிற்கிறது அவனுக்கு வடிவமே கருணைதான் அதனால அங்கனன் அங்கனன் அங்கனன் என்று அந்த அருமையான சொற்களை போட்டு அழகிய உயிரிடத்தில் அழைய கண்ணோட்டமுடையவன் கண்ணோட்டமுடையவன் கருணி உடையவன் கருணையுடையவன் என்று சொல்லுவாராக அங்கனர் என்ற ஒரு அருமையான சொல்லு எங்கும் பெ இந்த சுந்தரவை கையில் ஒரு ஓலை வைத்துக் கொண்டு காட்டி அதை ஆண்டவர் அவருக்கு தமக்கு நாடு அவருக்கு எந்த நாடுன்னு கேட்டால் என்ன சொன்ன சாதாரண என மா கதைதான் இது பெரிய கதை அதனால ஓலை காட்டி ஆண்டார் அவருக்கு நாடு எதுன்னு கேட்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் நாடு என்னன்னு சொல்றார் இனி அதுக்கு என்ன காரணம் என்றார் முதல் அடி அதை அவர் வந்து எப்பொழுதுமே எப்படி தெரியும் தோற்றத்தை கண்டாலே தெரியுமே கங்கையை தாங்கினார் எதற்கு தன்னுடைய பெரிய அளவில் ஆற்றலை காட்டுவதற்காக உலகம் போடும் அதனால அந்த தலையில வாழ பாய்ந்த இந்த உலகம் எல்லாம் என்ன போயிருந்தாரு பெரிய படுகொடியா பெரிய நீர்ப்பிரமா போயிருந்தா அப்ப உலகை காப்பதற்காக தனிப்பட்ட நபர் மாமனா மர்மன் கூட தகராறு அது கால விழுந்தது பாராராஜான் எடுத்து வச்சுக்கிட்டார் சீரையும் வெங்கையும் மதியம் இன்னொன்னு இந்த தாரகாவனத்து முனிவர்கள் அவர் மீது காழ்த்தினாலே சில பொருள்களை எல்லாம் அதிசார வெள்ளி வெட்டு அமிச்சார் அதுல ஒன்று பாம்பு சரி வாடம்புலயே தங்கிக்க அது பாட்டு இங்க இருந்து அங்க போக இங்க வர ரொம்ப அருமையா அது பாட்டு விளையாடி இப்படி எல்லாமே நாம் ஒவ்வொரு செயலையும் காணுகின்ற பொழுது அங்கனர் என்பது தாமியே விளங்கும் மதியும் பாம்பும் இவையெல்லாம் கொண்டிருக்கின்ற அந்த ஒன்றே இன்னொன்று தடுக்கை வைத்திருக்கு அதுவும் கருணையை குறிக்கிறது என்ன இவையெல்லாம் உலகியல் வளர்ச்சியில கருணை தந்தது எது கங்கை மதி பாம்பெல்லாம் ஆன்மீக வளர்ச்சியில கடுக்கையும் தடுக்கைங்கிறது தொண்டை கொண்டைங்கிறது பிரண வடிவு பிரணவன் தான் ஆன்மா வந்து கரையேறுவதற்குரிய தலையாய நிலை இல்லையா எப்படி கரையேறும் எனவே கங்கையும் மதியும் பாம்பும் என்ற மூன்றும் ஒலிகள் இம்மையே தரும் சோரும் கூறையும் ஏத்தலாமில் கருதவும் அது தொண்டை தாங்கியது அம்மையே சிவர் யாதும் அய்யுறவில்லையே அல்லவா இப்படி ஆன்மாக்களுக்கு கருணை தருகிறான் என்றால் இம்மைக்கும் அம்மைக்கும் உண்மைக்குமாக அவன் தருகின்றவன் என்பார் இவற்றை எல்லாம் இப்படியாக பொன்றையும் முடி மேல் வைத்த அங்கனர் அப்படிப்பட்ட கண்ணோட்டத்திலே ஒரு கண்ணோட்டம் இது சுந்தர செய்த கண்ணோட்டம் அது எப்படி செய்தார் ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு இப்பொழுது அங்கனர் ஓலை காட்ட வேண்டும் என்றால் அது ஓலை எங்கேருந்து வந்தது என்ன எழுதப்பட்டிருக்கிறது அதன் மூலம் எவ்வாறு தத்தார் கொள்ளப்பட்டது அவை எல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள் பொறுத்திருந்து ஓலை காட்டி ஆண்டவர் அது என்னங்க ஓலைன்னு சொன்னீங்க அது எங்க காட்டினாரு அது என்ன எழுதியிருந்தாரு ஓலையை காட்டி இவர் ஆண்டார் எல்லாம் பொறுத்திருந்து அப்படிப்பட்டவருக்கு நாடு எது மங்கையர் வதன சீதமதி இரு மருங்கும் ஓடி செங்கையல் குடைகள் நாடும் திரு முனைப்பாடி நாடு மங்கையர் வதன சீதமதி இரு மருங்கும் ஓடி எல்லாரும் இது கவிதை எல்லாத்துக்கும் பொருந்தும் இந்த கண்ணு இருக்குது இந்த கண்ணுடைய விழி இருக்கு இது எது வரைக்கும் போகும் இது வரைக்கும் இந்த காது வரைக்கும் போகும் செங்கையல் குடைகள் நாடும் காது வரைக்கும் போகும் ஒரு கண்ணு விழியானது எதுவரை போகுது துடை வரை போகுனர் அதுக்கு மேல போா அத போயாம் செங்காயல் குகள்ரு மருங்கும் இருபம் சென்று செங்கயல் கூடைகள் நாடும் தீரும் அந்த காது வரை சென்று நாடியதான் நாடி வந்தது இரண்டு கண்களும் குடைகளும் அந்த காது வரை சென்று மீண்டது தன் எல்லை வரை சென்று மீண்டது அல்லவா மூன்று சொல்லலாம் மங்கையர் பொதுவா ரெண்டு சொன்னார்லவா நல்ல சுந்தர இருக்கு யார் இருவர் அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒருவர் திருவாரூர் ஒரு திருவத்தியூர் திருவாரூர் வாழ்ந்தாமா திருவாரூர்ல இருந்து திருமணம் செய்து கொண்டான் திருவத்தியூர்ல இருந்தாமா திருவூர்லிருந்து திருமணம் செய்து கொண்டா நல்லதான் ஆனா இவ்வளவு அதிகமாக வாழ்ந்தால் அவருக்கு அதிக முடியல அவ்வளவுதான் அவளுக்கு முடிஞ்சது ஆனாலும் இந்த இரண்டுக்காகத்தான் அவர் வந்து கைலாயத்திலிருந்து இங்க வந்தது இந்த இரண்டு தான் மணந்தார் எங்கே நீங்க சடங்கரை மணக்கவில்லை ஏன் வந்தது அதற்கல்ல கோட்புடியார் தன்னுடைய ரெண்டு மகளாரையும் கொடுக்கிறார் மகளாரையும் சுவாமியை ஏற்றுக்கொள்ளும் அவை எல்லாம் மகன்மையாக மடியில் வைத்துக் கொண்டு என் மக்கள் அல்லவா என்று சொல்லிவிட்டார் அப்போ எந்த உண்டுக்காக இங்கே வந்தாரோ அந்த எல்லையை விட்டு கிடைக்கல எந்த எல்லை அங்க இரு பெண்களை விரும்பினார் அதே இரு பெண்கள் இங்க மணந்த அவ்வளவுதான் கலங்கவியாருடைய பெண்ணையோ அல்லது கோட்புலியாருடைய மகளாரையோ மணக்க அந்த நெறியன் நீங்கா நீர்மை நெறிய நீங்கா நீர்மை எனவே இந்த கண்கள் அதுவரைக்கும் தான் போகுமே தவிர அதுக்கு மேல அது போகாது தமக்கென கயிலையிலே ஏற்பட்ட அந்த இரு பழ்களை மட்டுமே வேறில்லை எல்லை கடவாத எல்லை கடவாத எனவே இப்படிப்பட்ட செங்காயல் குழைகள் நாடும் தேர்வு முனை பாடி இந்த நாட்டில் இப்பொழுது நேர் ஊர் எந்த ஊர்ல பெருகிய தளத்தால் மிக்க பெருந்திருநாடுதன் அருமறை செய்வம் அருளினால் அவதரித்த மருவிய தவத்தால் மிக்க வளம்பதி நல்ல வளம் கூட வாய்மை குன்றா திருமறையவர்கள் நீடும் திருநாவூராம் அன்பே வாய்வி குன்றா திருமறையவர்கள் நல்ல வேதம் படித்தவர்கள் ஆனா வாய்மை நின்றும் பெறலாதவர்கள் அவர் அந்த நாடுனர் ஏனென்றால் அவர்கள் அந்த தீர்ப்பினை வழங்குகிறார்கள் என்பது போன்ற செய்திகள் அவர்கிட்டமா அப்போது தங்களுடைய எல்லைக்கு மீறியதனால அங்கே போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டேன் இப்படி எல்லாம் பின்னே வருவதற்கு ஏற்ப அந்த மறைவர்கள் இங்கே வருணி செய்தார் மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேரியர் குலத்தில் தோன்றி மேம்படுதடைய ஏதமில் கத்தின் வாழ்க்கை மனை இசை யானி யார் வாழ்த்தீரென்று உலகம் அவதாரம் செய்தார் ஏகமாள் போற என்ன நினைக்கிறார் அதனால திருமணிப்பாடு அதில் ஒரு பகுதி திருநாவலூர் அங்கே ஒரு குடும்பம் என்ன குடும்பம் தடையனார்னு ஒருவர் மனைவி யார் அவங்களுக்கு என்ன இசை ஞானியார் மருமையான பெயர் இருவருக்குமாக தோன்றினார் இந்த சுந்தரர் நம்ப அருமை தம்பி ராணருடையே தவத்தினால் மிக்கோர் போற்றும் நம்பி ஆரோர்தே நாமமும் சாத்தி என்ன பெயர் வைத்தார்கள் நம்பி ஆரூரர் என்று பெயர் வைத்தார் நம்பிங்கிறது ஆடவர்கள் மிகச் சிறந்தவர்களுக்கு ஆரோரங்கிறது கேட்டால் அவங்க தொடர்ந்து அந்த வழிவழி ஆறு அழிவு அதனால் அந்த ஆரோர் என்று பெயர் வைத்து நம்பி ஆறு என்று பெயர் வைத்தாங்க பெயர் வைத்தாச்சு சரி ஐம்பை சாத்தி அணிமணி சுட்டி சாத்தி செம்பொண்ணான் அறையில் நின்ன தெருவில் உருட்டும் நாளில் எவ்வளவு பார்ப்பேன்னு மூன்றாண்டுகளுக்கு பின் அப்படின்ற திரைப்படத்துல மூன்றாண்டா வருமா எங்க மூன்றாண்டு என்ன பண்ணாங்க ஆளா ஆளா இப்ப அந்த பாரு பையன் நல்ல குழந்தை சை சிவாச்சாரியார் குழந்தை சத்தே வைதியோ குழந்தை மூன்றாம் வயசுலேயே காலையில காலையில் எழுந்திருச்சு மழையில என்ன சிச்சு சொல்லுவாங்கன்னு கேட்டா திருவேந்தலத்தை சொல்லு தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால கொலை கொள்ளைகள் ஓம் திவாய நம ஓம் திவாய நம ஓம் திவாய நம அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி படிக்க இருப்பாங்க நத்திரவா உனி நான் மறைக்கணும் சொல்லும் நான் அமைச்சி வாயுவி என்று பின்னர் பாட இருக்கிறார் நான் மறைக்கணும் சொல்லும் நான் அமைச்சி அப்படி நாட்களுமே போச்சுங்க அதனால அப்படியெல்லாம் சேர்ந்து இருப்பாங்க ஞான குழந்தை அல்லவா அதனால அதெல்லாம் செஞ்சுட்டு அந்த சடங்கை என்ன என்ன சின்ன குழந்தை தேர்வு ஒரு நாள் ஒரு நாள் நரசிங்க அவர் பார்த்தார் அந்த பகுதியுடைய அரசர் நரசிங்க என்பவர் அவருடைய திருவிழா இந்த குழந்தை விளையாடிட்டு இருந்தது பார்த்தார் அடே குழந்தை ரொம்ப அருமையா இருக்குது விளையும் பெயர் முறையிலேயே தெரியும் அடுத்தது காட்டும் படிங்க போஞ்சம் கடுத்தது காட்டு மூலம் பார்த்தாலே தெரியுது ஒரு தவக்கலையா இந்த சிவாச்சாரியாருக்கும் அந்த நாடுவாத அரசுக்கும் நட்பு இருந்துதான் கோவிலில் இருக்கிற பூஜைக்கும் அரசியலுக்கும் நட்பு இருக்கு எல்லாருக்கும் இல்ல மெட்ராஸ்ல தம்பு செட்டி ஒரு காளி கோயில் இருக்குது அதுல இருக்கிற சிவாச்சாரிய ஒருத்தருவர் அவருக்கு எல்லா பேரும் தெரியும் எல்லா அரசியலும் அதிகம் தெரியும் அவரை வந்து ஆறு மாதத்துக்கு மலேசியா இங்கிலாந்து தொடர்பு இருக்குமா இருக்குது அப்படி இருக்கு தொடர்பு இருக்கு இப்ப வேற விதமாதான் இருக்கலாம் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இயல்பாகவே நல்ல ஆன்மீகம் தழுவிய அரசு அதனால் சிவாச்சாரியோட தொடர்பு இருக்குது அங்க போய் வைக்கணும் ஒரு சீல் அல்லவா ஏன் அரசனுக்கும் சிவாச்சாரிய தொடர்பு இருக்குன்னு அரசு என்றாலே ஆன்மீகத்தோடு இருப்பதுதான் அரசு என்பதுதான் தவிர அதில் ஒண்ணு மாற்றம் அல்லாத அரசு அதனால் வருவார் அடிக்கடி வழிபாடு செய்வார் ஆசீர் அதெல்லாம் நட்பு ஏற்பட்டது அந்த நட்பினாலே பிள்ளைய போனார் என்ன வாங்காம மகிழ்ச்சி அப்படின்னா இல்ல எங்க வெளியில் நம்ம தம்பி தான் விளையாடா பலர் ஆமா அங்கதான் தான் வளர்த்துட்டு எங்க வளர்ந்தா என்ன எல்லாம் நம்ம இடம் தான் எல்லாம் பெருமானுடைய இடம் தான் அப்படின்னு அழிச்சிட்டு இருக்கும் அருமையான பெற்று தங்கள் அரசியல்குமரக்கேற்ப அன்பினால் மகன்மை கொண்டார் மகன் அரிய சொல் இப்ப என்ன சொல்ற சீகாரம் சொல்றீங்க அப்படின்னு சொன்னாதான் விளங்குது பழகி இதுதான் பழகு வேணி பழக்கண்டி தவிர பழகி போயிடுச்சு மகன் மை அருமையான தமிழ் ஒரு ஆண் மகனை நமக்கு பிறந்த குழந்தையை தனக்கு உரிமையாக்கி கொண்டால் மகனாக ஆக்கி அதுக்கு என்ன பேர் மகன்கிறது தெரியும் ஒரு மை சேர்த்தோம் மகன் அப்ப என்ன அர்த்தம் சிறக்குரியவன் தான் ஆனால் இன்று முதல் தனக்குரிய பிள்ளை தன்னுடைய தலையெழுத்தை போடும் மாறிடும ஆமா தலை எழு மாறிடும் அது என் ஸ்ரீகாரம்மா இருக்கு மகன்மைண்டெத்தில் மூச்சு இருக்கு இங்கே மூச்சு இருக்குங்கிறான் மூண்டெழுத்தில் இருக்கு மா கா என் ஓ நாலு எழுத்தா மா கா என் மை நான்களுக்கு சரி ஒரு பெண்ணை அது மாதிரி எடுத்துக்கிட்டா மகன்மை ரெண்டு சுழி மூணு சுழி ஆக்கி அது எங்க இருக்குது பின்னால் அவர் கோட்புலி ஆட்டனுடைய ரெண்டு மக்களையும் கொடுத்து அவர் திருமணம் செய்து கொள்ளத்தான் நினைத்தார் கொடுத்தார் அந்த ரெண்டு பெண்கள் எப்படி இருக்கு மகன் கொண்டார் மூணு சுழி என்ன அப்ப பெண்மகளை வந்து ஸ்வீகாரத்துக்கிட்டால் மகன்மை